அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளையில தேசி மனுவேல் இவ்வின சிந்தனையின் தலைப்பு நம் செயல்கள் பொறுமை என்பது எல்லா நேரங்களுக்கும் ஏற்றது அல்ல தேவையில்லாத இடங்களில் கடைபிடிக்கப்படும் பொறுமை கோழைத்தனம் அதுதான் போக்கிலிகள் உருவாக காரணம் நமக்கென்ன இந்த சுயநல மனப்பான்மையும் நாம் போய் கேட்டால் என்ன செய்து விடுவார்களோ என்ற அச்சமும் போக்கிலிகள் எக்காலமிட வழிவகுத்து நம் கண்முன் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க பொறுமையின்மையே தேவைப்படுகிறது பொறுமை இன்மையை மருத்துவமனைகளில் பெறுகிற சில பார்க்கலாம் உடனடியாக வலி குறைய வேண்டும் விரைவில் வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆறு மாதத்தில் குணமாக வேண்டிய எலும்பு முறிவை மூன்று மாதங்களில் சரியாக முயற்சிப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பொறுமை நமக்கு காண்பிக்கிறது அங்கு மருத்துவர் அழைக்கும் வரை காத்திருக்க இல்லாத பறக்கா வெட்டிகளை பார்க்கலாம் ஏற்கனவே தொலைபேசியில் நேர ஒதுக்கீட்டை பதிவு செய்த ஒருவர் தனக்கு முன்னால் போனால் நர நரவண பற்களை கடித்து அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம் நம் பொறுமை எவ்வளவு பலவீனமானது நம் புன்னகை எவ்வளவு மேம்போக்கானது என்பதை இது போன்ற சூழலில் நாம் புரிந்து சிந்திப்போம் நமது செயல்களில் தேவையுள்ள இடங்களில் பொறுமையை நாம் கடைபிடிப்போம் தேவையற்ற இடங்களில் நமது தைரியத்தை நாம் வெளிப்படுத்துவோம் நன்றி